பாடம் நூற்றி தொன்னூத்தி மூன்று கடமையான தொடுகைகளை பேணுவதன் கட்டளை மற்றும் அவற்றை விடுவதன் மீதும் கடும் எச்சரிக்கை தொழுகைகளையும் நடு தொடுகையையும் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் பாவ மன்னிப்பு செய்து தொடுகையை பேணி ஜக்காத் கொடுத்தும் விடுவார்கள் ஆனால் அவர்களின் பாதையை அவர்களுக்கு நீங்கள் விட்டுவிடுங்கள் ஒன்பதாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம்